இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சரபிடிக்காய் நற்றினிருந்து உங்கள் அறிய காத்திருக்கிறோம் வாழ்க வளமுடன் என்பது உச்சரிப்புக்கு இலகுவான அழகிய அர்த்தமுள்ள வாழ்த்து சொல் வளமுடன் என்பது ஒரு நிறைவு தன்மையை குறிக்கும் சொல் இந்த வாழ்த்து செய்தியை நாம் நம் பல சந்தர்ப்பங்களில் கடந்து வந்திருப்போம் ஆனால் இந்த சொல்லின் உச்சரிப்பின் பின்பலமாக அமைந்துள்ள மந்திரத்தன்மையை நம்ம அறிவோம் வாழ்க வளமுடன் என ஒருவர் மற்றொருவரை வாழ்த்தினால் நிறைவு தன்மையுடன் வாழ்க என்று ஆசி வழங்குகிறார் என அர்த்தம் நிறைவு தன்மைகள் என்பது உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் என ஐந்து தேவைகள் பெற்று உணர்ந்து அனுபவித்து பூர்த்தி அடைந்து வாழும் நிறைவான வாழ்வை குறிக்கும் உலகின் எல்லா இன்பங்களும் இந்த ஐந்து தேவைகளில் அடங்கிவிடும் இது வெறும் வார்த்தை ஜாலமல்ல இதனோட ஒரு ஆழமான உளவியல் தன்மை மற்றும் அறிவியல் ஒளிந்து இருக்கிறது வாழ்க வளமுடன் என்று உச்சரிக்கையில் நம் உள்நாக்கு அதாவது தொண்டையின் உள் மேல் பகுதியில் இல் எனும்போது ஒரு அழுத்தம் நிகழ்வதை நம்மால் உணர முடியும் உள்நாக்கின் உச்சியில் அதாவது நெற்றிக்கும் பின் மண்டையில் பிடரி கண்ணுக்கும் நேர்கோட்டில் ஒரு சூட்சமம் ஒளிந்துள்ளது அந்த சூட்சமம் இந்த பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கும் சக்தி நம் எண்ணங்களில் எழும் தேவைகளை பிரபஞ்சத்தில் கட்டளையாக மாற்றி அதனை பெற்றுத்தரும் சூட்சமம் அது அந்த சூட்சம பகுதியை அறிவியலில் பீணியல் சுரப்பி என்பார்கள் ஆன்மீகத்தில் துரியம் என்பார்கள் வாழ்க வளமுடன் உச்சரிக்கும் நம் துரிய துரிய மயம் கட்டளைகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்புக்கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல உச்சரிக்கப்படும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் அதே நேரம் அதன் பிரதிபலிப்பு நம்மையும் மேம்படுத்தும் இது அறிவியல் மற்றும் உளவியல் பூர்வமான உண்மை இத்துணை சிறப்புடைய வாழ்க வளமுடன் என்னும் மந்திர சொல் கொண்டு இனி நாளில் அழகாய் வாழ்த்திடுவோம் வாழ்க வளமுடன் அதே கப்பா இந்த ரெண்டு வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ ஒருத்தான் இருக்கா பரவாயில்லையே நல்ல ஒரு விஷயத்தை வாழ்க வளங்குறாங்க